வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒராவது செய்தி சேவை அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளவர்களை மேலும் விசாரிக்க வேண்டியுள்ளது எனவும் எஞ்சியவர்களை விசாரிக்க நான்கு மாதம் அவகாசம் கேட்டுள்ளதாகவும் ஆறுமுகசாமி ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ரேஷன் கடை ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் விவசாயிகளின் மாபெரும் எழுச்சி பேரணிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னாட்சி அமைப்பாகும் அதில் யாரும் தலையிட முடியாது என அதிமுக அமைப்புர் பொன்னு கூறியுள்ளார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பதிமூன்றாயிரத்தி நாற்பத்தி ஏழு கனஅடியில் இருந்து எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கனஅடியாக குறைந்துள்ளது கீழடியில் கிடைக்கும் பொருட்கள் மூலம் தமிழர்களின் தொன்மையான வரலாறு மிக தெளிவாக உலகிற்கு தெரிய வரும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழகருப்பையா கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு யோசனை நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை தினம் ஒரு துளி தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான தினம் தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூர்ஜி என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இந்திய செய்திகள் சந்திராயின் இரண்டு திட்டத்திற்கான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது ஏர் ஏசியா நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி அக்டோபர் பதினைந்து முதல் இருபத்தி வரை முன்பதிவு செய்து அக்டோபர் பதினைந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி வரை பயணம் செய்ய விரும்புபவர்களுக்கு எழுபது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் குற்றச்சாட்டு கூறியவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக ராஜினாமா செய்துள்ள மத்திய அமைச்சர் அக்பர் அறிக்கை விடுத்துள்ளார் அலகாபாத்தில் அடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தில் கும்பமேளா தொடங்க இந்த விழாவை முன்னிட்டு அலகாபாத் மாநகரின் பெயர் பிரயாக்ராஜ் என மாற்றப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோடி கோரிக்கை விடுத்துள்ளதாக முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைகிறது அயல்நாட்டுச் செய்திகள் நேபாள மலைச்சிகரம் ஒன்றில் தென்கொரிய வீரர்கள் ஐந்து பேரும் அவர்களுக்கு வழிகாட்டியாக சென்ற நான்கு பேரும் மொத்தம் ஒன்பது பேர் பனி புயலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் முதலான பல்வேறு பிரச்சினைகளின் விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதியம் ஐ ஆகியவை நாடுகளை அறிவுறுத்தியுள்ளன மாலத்தீவில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ள அதிபர் அப்துல்லா யாமினால் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி அந்நாட்டு தேர்தல் ஆணைய குழுவைச் சேர்ந்த நான்கு அதிகாரிகள் இலங்கைக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தை சாராத வெளிநாடுகளை சேர்ந்தவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு கட்டணம் பிரிட்டனில் வரும் டிசம்பர் மாதம் முதல் உயர்கிறது செய்தியாளர் ஜமால் கஷோகி மர்மமான முறையில் மாயமானதற்கு சவுதி அரேபியா காரணமாக இருக்கலாம் என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அது உறுதி செய்யப்பட்டால் அந்த நாட்டுக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் சோமாலியாவில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் வணிகச் செய்திகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த சர்வதேச ஆட்டோ எக்ஸ்போவில் மாருதி கார் நிறுவனம் ஃபியூச்சர் எஸ் என்ற பெயரில் மினி எஸ்யூவி கான்செப்ட் மாடல் கார் ஒன்றை காட்சிக்கு வைத்திருந்தது மாருதியின் இந்த புதிய மினி எஸ்யூவி அடுத்த ஆண்டு தீபாவளி சமயத்தில் விற்பனைக்கு களமிறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு இன்று வெளியிட தங்க சேமிப்பு பத்திரத்திற்கு ஒரு கிராம் மூவாயிரத்தி ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த வரி சீர்திருத்தங்களால் இந்திய பொருளாதாரம் வலுவடைந்துள்ளது எனவும் இதனால் அயல் ஏற்படும் பொருளாதார தாக்கம் இந்தியாவை பாதிப்பதில்லை எனவும் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் எஸ் சி கருத்து தெரிவித்துள்ளார் நாட்டின் அன்னிய செலாவணி கையிருப்பு அக்டோபர் ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் தொன்னூற்றி ஒரு கோடி டாலர் ஆறாயிரத்தி பத்து கோடி ரூபாய் குறைந்தது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ நெட் பேங்கிங் வசதியைப் பெற செல்போன் எண்ணை இணைக்க வேண்டும் என வாடிக்கையாளர்களை வலியுறுத்தியுள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் எண்ணை இணைக்கவில்லை என்றால் அதற்கு பின்னர் நெட் பேங்கிங் வசதி முடக்கப்படும் எனவும் வங்கி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹைதராபாத் டெஸ்டில் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரையும் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியுள்ளது ஜோகர் கோப்பை ஹாக்கி போட்டியில் இறுதி போட்டியில் இங்கிலாந்திடம் தோல்வியுற்று இந்திய அணி வெற்றியை தவறவிட்டது கோவையில் நடைபெற்று வரும் இருபத்தி டயர் எஃப் தேசிய கார் பந்தய சாம்பியன் போட்டியில் சென்னை வீரர் அஸ்வின் தத்தா முதலிடம் பெற்றார் ஜகார்த்தா ஆசிய பாரா போட்டிகளில் பதினைந்து தங்கம் உட்பட எழுபத்தி இரண்டு பதக்கங்களுடன் இந்தியா ஒன்பதாவது இடத்தை பெற்றது சமீபத்தில் வெளியான ராட்சசன் படம் மிகப்பெரிய அளவில் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கிய ராம்குமார் இப்படத்தை இயக்கியுள்ளார் இந்நிலையில் அவர் அடுத்து நடிகர் தனுஷை வைத்து படம் இயக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் தனுஷ் நடித்துள்ள வட படம் வரும் பதினேழாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இப்படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன் இப்படத்தை பற்றி கூறும்போது இப்படத்தில் கதை என்று எதுவும் இல்லை எனவும் சூழ்நிலைகளே கதையாகவும் கதாபாத்திரங்களாகவும் மாறும் எனவும் தெரிவித்துள்ளார் நடிகை சமந்தா தனது கணவர் நாகு சைதன்யாவுடன் இணைந்து ஏற்கனவே ஏ மாய சேஷவி ஆட்டோ நகர் சூர்யா மனம் ஆகிய மூன்று தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார் தற்போது மீண்டும் ஒரு படத்தில் அவர் இணைந்து நடிக்க உள்ளார் காதல் கதையில் உருவாகும் இப்படத்தை சிவா நிர்வாணா என்பவர் இயக்க உள்ளார் இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்